பாடம் எழுபத்தி ஆறு வேதனையை சகித்துக் கொள்ளல் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் மக்களை மன்னிப்பார்கள் நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி நான்காவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் யார் பொறுமையை மேற்கொண்டு மன்னிக்கிறாரோ அது உறுதிமிக்க காரியங்களில் ஒன்றாகும் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனம்